अधय वग प्राणः वाद हादू तुपी थे जस्तोतर या देवता क्रस्ताव मनवायत्ता उतक्त्रन्य श्रूयते कतमासा देवतेटी प्राणफिसो वादा परवान्यवास्मानि पूतानी प्राणदी वादू कुणिशंती प्राणमप जुजी हते रिशा � அதிதேசமும் அதே மாதிரியான சித்தாந்தம் அதே மாதிரியான யுக்தி அங்க சொன்ன யுக்தியாலயே இந்த வாக்கியத்தையும் அதிகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருந்தால் அப்போ அதை அதிவேசம் பண்றது அங்க சொன்ன அதே யுக்தியால இதுவும் இந்த மாதிரி தீர்மானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது ஆனா இது சாதாரணம் ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய எல்லா உதாகணங்களையும் எடுத்துட்டு வந்து இப்படி இதே மாதிரி இதே மாதிரியும் சூத்திரக்காரர் சொல்றாருன்னா அதுக்கு ஏதாவது ஒரு விசே விசேஷ பிரயோஜனம் இருக்கணும் இல்லாட்டா அவர் தானே ஊழிக்கலாம் அப்படிங்கிற இதுலதான் இருப்பார் அவரே சொல்ல மாட்டார் விதேசாசிகரணங்கிறது சாதாரணமாக பிரயோஜனமே இல்லாதது ஏன்னு கேட்டா யுத்தி குசலனாக இருக்கிறவன் தானே விசாரம் பண்ணி இந்த இடத்துல இந்த யுக்தியம் பண்ணி சஞ்சாரம் பண்ண முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு தீர்மானம் பண்ண முடியும் உதாரணத்துல பார்த்துருக்காங்க போன அதிகரணத்துல இந்த ஆகாசப்தத்தினால பிரம்மத்தான் கிரகிக்கணும் அப்படிங்கறது என்ன யுக்தி சொன்னார் பிரம்மத்துக்கு லிங்கம் கண்டாங்கிறது இதற்காரணத்துவம் அடுத்தபடி அந்த ஜ்கார்க்க சர்வாண்டி பூத்தான் பிராணமேவ அபிசந்தி சந்தி பிராணம் அபிச்சி அது அப்படின்னு அதே ஜெகத்காரணம் சொல்லியிருக்க அப்படியான சூத்திரகாரத்தை சொல்லி தராமலே அசைவ பிராணகான பிரிஞ்சு சொல்றாருன்னு சொன்னா நம்மளால தொகா புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறா இந்த இடத்துல வேற ஒரு சிக்கல் இருக்கு அதனால அந்த நியாயத்தை விட்டு நம்ம எங்கேயாவது தவறுபடுக்கணும் அப்படின்னு வருது அப்படி பார்க்கும்போது நமக்கு சந்தேகம் வந்துவிடலாம் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்காக திருப்பி பொழுது அதிகரணத்தை இங்கேயும் அப்படின்னா சந்தேகப்பட வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி சொல்றாங்க அதிகரணத்தினுடைய விசைவாக்கியம் என்ன உத்தி விஷயத்தில் இதுவும் அந்த பூர்வத்துல சொன்ன அந்த உத்வேக பிரகடனங்கள் தான் இதுல ஒரு கதை வருது அந்த ஒரு கதை வந்த மாதிரி இங்க ஒரு கதை சாக்கராயணன் ஒரு மகிழ்ச்சி அவர் வந்து அவருடைய தேசத்துல அவருடைய சுவதேசத்துல ஒரு துரிக்ஷம் ஏற்பட்டது அதனால அவருக்கு வந்து ஆகாரத்துக்கு கூட வசதி இல்லாமல் அப்படி இருக்கும் அவர் தன்னுடைய பத்திரிகையோடு வேற ஒரு கிராமத்துக்கு போவாங்க அங்கே போகும்போது வழியில் ஒரு யானைக்காரன் ஒரு பொல் பொள்ள வச்சு சாப்பிட்டுன்றான் அது அந்த இவர் பசியாக அது ஏதோ சாப்பாடு தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட எனக்கு கொடுன்னு கேட்கிறான் கேட்குறா கேட்டால் அவன் வந்து இவர் பெரிய வித்வானாக இருக்கார் பிராமணராக இருக்கார் இவருக்கு கூட நம்ம விஷயம் எப்படி கொடுக்குறதுன்னு அவனுக்கு மனசில் தோணும் இவர் உச்சிஷ்டமா இருக்கே இதை தவிர வேலை கொடுக்கறதுக்கும் எங்ககிட்டே இருக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கிறான் அது பரவாயில்ல அவர் உச்சித்தையே இதை குருவான் அப்ப அவன் என்ன கொடுத்துட்டான் எங்க பேருந்து கொடுத்துட்டு இவ உச்சா இவருக்கு பரவாயில்ல சாப்பிடுவாரு கூட இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு கொஞ்சம் பாத்திரத்துல குடிக்கிறதுக்கு ஜலம் கொஞ்சம் கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா உச்சிட்டு சாப்பிட மாட்டேன் உச்சிஷ்டம் வலியுறுத்தி உடனே அவன் கேட்டான் அது உச்சிஷ்டம் இல்லையா இந்த ஜலத்தை உச்சிஷ்டம்னு சொல்றீங்களே எச்சல் சொல்றேன் சாப்பிட்டு நேரடியா சாக்கார் உச்சிட்டம் இருக்காது அதை உச்சுட்டவில்லை நீங்க காசுல இறுதி தெரியா வரும் அப்படின்னு கேட்டால் அதுதான் அங்க உள்ள சர்ம சூக் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கேன்னா இத நான் சாப்பிடலாம் என்னோட ஜீவனத்தை என்னால சரட்சணம் பண்ண முடியாது பிராணசாரணம் பண்ண முடியாது ஆனா இந்த ஜலத்தை சாப்பிடாமலே என்னால பிராணதாரணம் பண்ண முடியும் ஏன்னா ஜலம் எனக்கு எதேஷ்டமா இருக்கு அன்னம்தான் இல்லாம இருக்கு அதனால தவன் மாற்றத்துக்கு எனக்கு அனுமதி உண்டு எனக்கு தோஷம் வராது இந்த அன்னத்தை சாப்பிட்டேன்னா ஜீவனம் இருக்க முடியாது அப்படிங்கிற சந்தர்ப்பத்துல நான் இந்த இதை சொன்னேன் எனக்கு எச்சலுங்கிற தோஷம் வராது ஆனா இந்த இந்த ஜலத்தை விட்டால் எனக்கு வேற வழி இல்லைன்னு இல்லை வேற ஜலம் நிறைய இருக்கு காமோமே உதபானம் அப்படிங்கிறாரு வேற ஏற்றனா ஜலம் குடிக்கிறது இருக்கு அடுத்து இருக்கும்போது இந்த எச்சலான ஜலத்தை நான் சாப்பிட்டேன்னா எனக்கு தோஷம் வரும் அப்படின்னு சொல்லி அதை பிரத்யாட்சியா நம்ம இதை பத்தியே ஒரு விசாரணை நம்ம தூக்கத்தில் இருக்க சர்வாங்க அனுமதி சதரிசனா ஒரு அதிபரணம் இப்ப இந்த சாக்காயணர் இவர் எதுக்காக போறாருன்னா பட்டத்தூர்ல ஒரு ராஜா யாகம் பண்ண போறா அப்படின்னு தெரிஞ்சு அந்த யாகத்துக்கு நாங்க போனோம்னா நமக்கு ஏதாவது தட்சிணபுரம் நம்ம வந்து அவருக்கு வந்து யோக சேமத்தை பாக்கலாம் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல போயிட்டு இருக்க அந்த ராஜா இதுக்கு இவர் போடுறதுக்கு யாகங்களை ஆரம்பிச்சுட்டார் அங்கே ஏற்கனவே ரித்து வர்ணங்கள்லாம் ஆகி பார் யாகம் நடந்துட்டு இவர் நினைச்சது எல்லாரும் முடியல அங்க போய் ஆர்த்தி பண்ணி சம்பாதிக்கலாமேன்னு பார்த்தா அது ஏற்கனவே அங்கே ரித்துக்கள்லாம் வரண மாதிரியா உடனே என்ன பண்ண ஏதாவது ஒரு காரியம் பண்ணுவோம் சொல்லி அந்த கோயில் பிரசோதாவுக்கு எதிர்த்தா போல விட்டான் நீ சாமாவுடைய பிரஸ்தங்கிற பக்தியை தானம் பண்ண போறே இந்த பிரஸ்தாவங்கிற பக்திக்கு ஒரு தேவதை உண்டு அந்த தேவத்தையாமலே அந்த தேவத்தைய உபாசனம் பண்றவன் அதாவது அந்த தெரிஞ்சவனான நான் இருக்கும் எனக்கு எதிர்கா இந்த பிரஸ்தாவை நீ தானம் பண்ணினே என்ன ஆகும் சொன்னால் தன்னுடைய தலை உணவு அதாவது அந்த விஷயம் தெரிஞ்சவன் இருக்கும்போது விஷயம் விஷயம் தெரியாதவன் அனுஷானம் பண்ணலாம் அதை பத்தி ஒன்னும் கவலையே இல்லை உப என்ன உபவு பொருத்தகாணாக்க வேத எஸ்ட நேத அதாவது விஷயம் தெரிஞ்சவனும் அனுஷானம் பண்ணலாம் சரியாகவும் அனுஷ்டானம் ரெண்டுக்கும் பலம் கொண்டு ஆனால் விஜயன் தெரிந்தவன் இருக்கும் அவனை அவமதிச்சுட்டும் இவன் அனுஷ்டானம் பண்ணினால் அதுக்கு பிரத்திவாயம் வரும் இந்த பத்தாவசக்திக்கு உண்டான தேவதை நான் தெரிஞ்சிருக்கேன் தெரிந்தவன் நான் இருக்கும் போது என்னை அவமதிச்சுட்டும் நீ அனு இந்த மாதிரி பண்ணினேன்னா அதுக்கு பலமாக இந்த தோகம் உனக்கு உனக்கு முருகபாடங்கிறது வரும் அப்படின்னு சொல்லி அவர் காமிச்சார் அதுக்கு தாற்பயம் அவ்வளவுதான் அவன் இந்த மாதிரி பண்ணினா மூணு பாதம் புதுங்கிறது இல்லை இந்த மாதிரி அவளை அவமதிக்க கூடாது இதே மாதிரி பிரதிகார பிரதிகர்த்தா அங்கேயும் போய் இதே மாதிரி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் யாரு பிரஸ்தவா பிரதிகர்த்தா புத்தாட்டா கட்டி இதே மாதிரி சொல்லிட்டா இப்ப எல்லாருக்கும் தயந்து விட்டா புத்திருக்கணும் விஷயம் தெரியாது இது என்ன தேவையு தெரியாது அதனால என்ன ஆச்சு ராக நினைச்சோம் ராஜா பாக்கா ரெண்டுடா அதே விஷயம் நடந்து ஒண்ணுக்கு நானுமே வந்து கேட்டா சாக்கராயனர் வந்திருக்காரு அவர்கிட்ட பயன்பெறு எல்லாரும் சம்பமா இருக்கு உடனே அவரை வந்து சாக்கராயனரை பார்த்து அஹா உங்களை தான் நான் தேடிட்டே இருந்தேன் தேடி தேடி கண்டுபிடிக்க முடியாமல் அப்புறம் அப்படின் தூக்கம் நான் வர்ணம் பண்ண வேண்டிய விட்டுக்கோ அதனால நீத்துக்கு அனுப்பிச்சு சொல்றேன் நீங்களே எல்லாத்தையும் பண்ணுங்க எல்லா ஆர்ப்பிஜோ நீங்களே பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறான் சாக்கிராயனர் சொல்ற அப்படி ஒண்ணு பண்ண வேண்டாம் அவளே ஆர்ப்பிஜினா எனக்கு அவருக்கு எவ்வளவு தட்சிணை அந்த தட்சிணையை கொடுக்குறோம் எனக்கு அவ்வளவுதான் வேணும் சோதிக்கு அதனால நீ அவ்வளோ வரணமணி நிற்கலாம் ஆட்டு பகுதியில் முடியாது வரணம் பண்ணி அந்த பிரயோகம் முடியிறவரையில் அவாதான் அந்த எடுத்துக்கிற வேற இன்னொரு சித்து முடியாது அதனால எனக்கு இவ்வளவுக்குன்னு இப்ப சாந்தமாயிடுது தாராளமாக கொடுக்குறேன்னு கொடுத்த உடனே அதுக்கப்புறம் இந்த உட்காட்டா பிரஸ்தோட்டா இவா எல்லாரும் வந்து இவாசி கேட்டு இப்படி சொன்னாலே அந்த பிரஸ்திக்கு தேவத்தை இங்க என்னென்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சிஷ்யனாக சிஷபாவமாக கேக்குற அப்போ மத்த ரெண்டுக்கும் அன்னம்னு ஒண்ணு ஆதித்யானு ஒண்ணுன்னு தேவதையை சொல்லிடுற இந்த பிரஸ்தா பிரஸ்தோதா இருக்கானே இந்த பிரஸ்தோதாவுக்கு மாத்திரம் இவர் என்ன தேவையை சொல்றாங்கன்னா பிராணஹா அப்படிங்கிற கதமாசா தேவதேதி இது பிரஸ்தோதா கேக்கிற கேள்வி சாக்கிராயண மகர்ஷிய பார்த்து அந்த தேவதை சொன்னாலே அந்த தேவதை எது இவர் சொல்ற பதில் பிராண விதி கோவாச அந்த ஆகாசி கோவாச மாதிரி பிராண விதி ய் சிசந்தின்னு லயத்தை சொல்றா இல்லையா சர்வூதங்களும் எதுல லயத்தை அடையறது பிரம்ம கலேன மத்த இன்னோரு சொல்லி இருக்கு எப்ரையம் சதிகம் விஷந்தி தத் விருத் திர இவர் என்ன சொல்ற சர்வானுமான பூத்தானு பிராணமேவோ அகிசம் விஷயம் இந்த பிராணம்னு நான் சொன்னேனே பிரசாபக்தியுடைய சேவத்தை இந்த பிராண நிலத்துல தான் சர்வ லயத்தை அடையிறது அப்படின்னு அதுக்கப்புறம் பிராணமாகி பூஜிகதே அந்த பிராணத்திலேருந்து தான் வெளியில கலந்துருது அப்படின்னா உற்பத்தியா சர்வபூசத்துக்கு உற்பத்தியும் லயக்கும் இது ரெண்டும் காரணமா எடுக்கக்கூடியது இந்த பிராணஹா நான் சொன்ன பிராணம் அப்படின்னு அப்படியானா என்னாச்சு அதே கதைதான் அந்த சொன்ன மாதிரி அந்த காரணத்துவங்கிற லட்சணம் இந்த பிராணம் அப்படியானால் பிராணங்கிறது சந்தேகமே இல்லை அதனால தப்புற சம்சய பூர்வ நிர்ணய் பூர்வதையவங்க இந்த பிராணஹாங்கிறதுனால பிராணசப்தினுடைய முக்கிய அர்த்தம் அதுக்காக இந்த வாயு பிராணஹா பிரானஹா சொல்றமோ இல்லை இந்த வாயு தான் பிராணசப்தத்துக்கு முக்கிய அரசு அதை வச்சுக்கணுமா இல்ல பிரம்மலிங்கனால பரமேஸ்வரன் வச்சுக்கணுமா பிராணசப்தத்து அர்த்தம் அப்படின்னு சந்தேகப்பட்டு அந்த பூர்வாட்சி கரணத்தை சொன்ன மாதிரி பிராணசப்தத்துக்கு வாக்கியார்த்தம் இந்த பிராணம் தானே அதனால இதுதான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அது இந்த லிங்கம் பிரம்மலிங்கம் சொல்லியிருக்கு அஹ் ஜெகக்காரணத்துங்கிறது காரணி பிரம்மசுரா வேற இன்னொருங்கிறதுனால பிராணசப்தினால ஆகால சப்தத்தினால எப்படி பிரம்மத்தை வாங்கிட்டு அதே மாதிரி பிராணசப்தாலே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சித்தாந்தம் இது எல்லாம் அங்க உள்ள நியாயம் அப்படியே கொண்டு வந்து சம்சய நிர்ணய் பூர்வ தேவ திரும் அது எப்படிங்கிறது பாஷ்யக்காரரே அந்த சுனாமாரியே தான் எல்லாம் இருக்கு அப்படின்னு இங்க புரிஞ்சு காமிக்கிறார் ஆசம் ஆகத் நிலக்கல ஆகசம் ஜடேஷா ஆகானவாக்கங்க பிரயோகம் அதே மாதிரி பிராணசப்தம் இருக்கு பிராணசப்தனம் பிராண பந்தனம் தோன்றிய மனஹா அப்படிங்கிற சாந்தோரியத்துல பிராணகாங்கிற பதம் பிரம்மத்தை குறிக்கிறது பிராணபந்தனங்கிற இடத்துல அதே மாதிரி பிராணசிய பிராணம் அந்த இரண்டாவது பிராணசப்தம் இருக்கு அது பிரம்மத்தை சொல்றது ஏனையாங்க முதல் பிராணசப்தம் இல்லை பிராணசிய பிராணம் இரண்டாவதாக சொல்லப்பட்ட பிராணம் பிரம்ம அப்ப இப்பேற்பட்ட ஸ்ருதிகளில் பிராணங்கிற பதம் பிரம்மத்துக்கும் பிரயோகப்பட்டு இருக்கு பிரயோகம் வந்திருக்கு வாழுவார பிரதான அதுனால அதுதான வாக்கவ் பிராணஹே வாங்க முதல்ல வேலையான்னு போட்டுருக்க இதே மாதிரி பாருங்க அங்க சமயம் புரஸ்கிருத்திரமேய வியவஹார லௌகி வைத்த அங்கேயே லௌகிக்கத்தை முதல்ல சொல்ல வைதி சொல்ற அதாவது பிரசித்திய சாக்கரிச்ச இது கொஞ்சம் அப்தர்ஹிதமா தெரியும் லோகத்தில் கட்டின மனசுக்கு தெரியும் வேகங்கிறது அதுக்கு அப்புறம் தானே முதல்ல நமக்கு லோகத்தை சித்தி ஆனா இப்படிதான் இருக்கு அது பிராணசப்தேன கதரச உபாதாரம் யுத்தம் இது பௌதிகா ஒன்னு சொல்லல கிம் புனரக்கர வாயு விகாரத்த பஞ்சபுத்தே பூரபுக்ஷம் அங்க சொன்னா ஆகாஷன்னா இருக்கணும் பூரபுக்ஷன் சொல்றீங்க ரொம்ப பிரசித்தமா இருக்குன்னு இனி ஆவேதிக்ரண வேதத்துல பிரசித்தம் யோகத்துல பிரசித்தரம் வேதத்துல ரெண்டு அடத்தையும் பிரயோகத்தில் இருக்கு அதாவது வாயுன்னு சொல்றது பிராணசப்தம் சில இடத்துல சில இடத்துல பிரம்மத்தை சொல்றது ஆனா லோக்க தலைவாக்கா பிராணம்னா இதுதான் இருமான் இருக்கும் அதனால அதுதான் வச்சுக்கணும் அப்போ இப்ப கேட்டா இங்க பூரபக்ஷம் ஏதுமா முன்னாடி தெரிய புரிஞ்சுக்காதவன் தான் திருவி இந்த மாதிரி குருபக்ஷம் பிரசித்தியை வச்சுக்கோங்க அந்த பிரசித்தி தான் அடி வாங்கிக்கிட்டே போன அதிகரணத்துல இந்த பிரசித்தியை போறாரு வாக்கிய சேகத்துல என்ன சொல்லிருக்கோ அதை அனுசரிச்சுதான் வாக்கியத்துக்கு அரசு சொல்லுமா அப்படின்னு அங்கேயே சொல்லியிருக்கும் போது இவர் இப்படி பூரபக்ஷம் பண்றாரு இது தெரிவித்து பூர்வத் இஹா அப்படி தல்மணு வாக்கசேஷன் உமனம் பாரமேஸ்வரத்தை மாற்றம் செய்யக்கூடிய கர்ம ஜெகத் திருஷ்டி ஜெகத் இல்லையா அதனாலதான் இந்த பரமேஸ்வரனுக்கு லட்சணமாக சொல்கிறோம் அப்போ அந்த பரமேஸ்வரமான கர்ம சர்வூத்தேஷனம் அப்படின்னா வச்சு சர்வூத்திலயம் அதே மாதிரி சர்வபூத உத் கமனம்னா உற்பத்தி இது சொல்லி இருக்கு வாக்குறத உதவினா வாயுதான் எப்படி பூர்வபக்ஷம் அப்படின்னு கேள்வி இந்த பூர்வபக்ஷமே ஏறாது பிராணி பூத சம்பேசோத்கமனத்தை தரிசனமா அப்படின்னா அவங்க இல்லாட்ட பூர்வ நியாயத்தினாலே இருக்கணும் இந்த அஜுகேஷன் கைது கேள்வி பூர்வ நியாயத்தினால இந்த வாக்கியத்துக்கு அர்த்தங்கரணும் பண்ண முடியாமல் போயிடுமோனு சூற்றக்காரர்கள் அதனாலதான் இந்த இத தனி அதிகரணம் பண்ண எப்படின்னு கேட்டா பூர்வ அதிகரணம் சர்வபூதங்களுக்கும் உற்பத்தி ஸ்திதிங்கிறது ஒன்னும் தனியா பிரசித்தம் இல்லை சர்வபூதற்கும் உற்பத்தி ஸ்திதி சொல்லக்கூடிய சுக்கஸ்தி நாசம்னு எங்க சொல்லியிருக்கேன்னா பரமாத்மாவுக்குதான் சொல்லிருக்குங்கிறத கஞ்சா சொல்லலாம் ஆனால் இந்த முக்கிய பிராணம் முட்ச பிராணனுக்கும் சர்வூதாரணக்கும் சிலிருதிகள் இந்த பிராணனுக்கு மாத்தம் இந்த விஷேஷம் இருக்கு அது என்ன பண்றதுல சொல்லி இருக்கிறதுனால எப்போதும் இந்த பிராணகாங்கிறது முக்கப்பிராணனாக இருக்கலாமே அதனால இன்னும் சந்தேகம் கலந்து விடுறது அதனாலதான் போன நியாயத்தினால எண்ணம் பண்ண முடியல முகேபி பிராணி பூதசம்பேஷன உத்மனத்து தரிசன என்னமான சொல்லிருக்குனா பிரபு பிராணாத அதி புனர்ஜாத்தே இது ஒரு வாக்கியம் இந்த வாக்கியத்துல என்ன சொல்றது இந்த வாக்கியத்தை நாம இப்போ சரியான அர்த்தத்துல எடுத்துகிட்டு போதில்லை இந்த இடத்துல பிராணகாங்கிற சப்தத்துக்கு பிரம்மன் தான் அர்த்தம்னு இசாங்கி சொல்ல போறாரு ஆனால் ஆபாரத்தான் இப்ப எடுத்துக்கப்பட்ட பிராணகானா பிராணம்தான் அது ஏன் அந்த மாதிரி இருக்குன்னு கேட்டா பூங்கரிக்க மற்ற இந்திரியங்கள்லாம் எதுவும் வேலை செய்யல ஆனா பிராண வியாபாரம் இருந்துகிட்டே இருக்கு அதனாலதான் மனுஷன் ஜீவிக்க முடியுதுதான் பிராண வியாபாரத்துக்கு ஒரு விராமமே கிடையாது அது வாழ்க்கையில் இருக்கு இவர் மக்கள் லயத்தை அடைஞ்செடுத்து ஒடுங்கி எடுத்து ஆனா பிராணம் மட்டும் தந்த வேலையை இருக்கு அப்படிங்கிறத வச்சிருந்து என்ன சொல்றதுன்னா இந்த பிராண தான் சர்வ லயத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு சிறு சொல்லுது அப்படின்னு பூரபட்சம் எதாவது புருஷஹா ஸ்வசீகி புருஷன் தூங்குறான்னு சுவாரஸ் போறான்னு அந்த சமயத்துல என்ன இருக்கு கருகி வாக்கு பிராணம் அப்படி இவருடைய வாக்குந்திரியங்கிறது இந்த பிராணத்துல லயத்தடைஞ்சு அதனாலதான் வாக்குந்திரியம் வேலை செய்யறது பிராணம் சுகு பிராணம் ஸ்ரோத்ரம் பிராணம் மனஹா சுகுத்தி எடுத்துக்கிட்டா மனசு கூட அதுல லயம் அதனால இப்ப இந்த இவருடைய சகல இந்திரியங்களும் பிராணனிடத்துல லயத்தடையிறது அப்படி சுருத்தி சொல்லுறது அது மாத்திரம் இல்ல இவன் முடிச்சு திரும்ப முடிச்சுக்கிறாங்க சுகுத்தியிலேங்கிறது ஜ வெளியாய் திருஷ்டி ஆகி வருகிறது அப்படி பார்க்கும் போது இந்திரியங்களுக்கெல்லாம் லயாகாரமாகவும் இந்திரியங்கள் திரும்பி மறுபடியும் திருஷ்டிக்கு காரணமாகவும் உற்பத்தி காரணமாகவும் பிராணனை சொல்லி இருக்கிறதுனாலே இந்த பிராணனை ஒரு சங்கல் பிரத்யம் செய்தது அபரிலுக்கியமான இந்திரிய விர்தா பரிலுக்கியம் பிராணனுடைய விற்பிக்கு லோகம் இல்லை அதாவது பிராணம் தன்னுடைய வேலையை சென்றுண்டே இருக்கு ஆனால் இந்திரியங்கள் தன்னுடைய வேலையை நிறுத்திருக்கு அதனால பிராண நேரத்துல இந்திரியங்கள் தான் வயசு அறிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் பிரபோதால் வைச்சு எல்லா வேலை இந்த விஷயம் நமக்கு பிரத்ய அனுபவத்தினாலையும் சித்தமாக இருக்கு அப்போ கேள்வி இதை வச்சு நீங்க இந்த விஷய வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாது நீங்க என்ன சொல்லிருக்குமானி பூதா சர்வூதங்களும் பிராணமேவ அதிகம் விசந்தி பிராணம் அப்படி உஜ்விக சர்வபூதம் ஜெகத பத்தி அங்க பேசி இருக்கு இங்க இப்போ வாக்கியம் வேற ஒரு வாக்கியம் தான் அந்த வாக்கியத்துல இந்திரியத்தை மாத்திரம் தான் சொல்லியிருக்கு பிராணம் தான் வாக தேடி பிராணம் கட்டு பிராணம் ஸ்ரோத்திரம் பிராணம் மனஹான்னு சொல்ல திரும்பி முடிச்சுடும் போது திரும்பி விளங்குவதுன்னு சர்வஜெகத்தை பத்தி பேசலையே ஆனால் நமக்கு சந்தேகம் உள்ள இந்த வாக்கியத்துல விஷய வாக்கியத்துல சர்வஜெகணத்தீர்மானது எங்கேயுமே சொல்ல கிடையாது கம்மத்துக்கு தானே இதை சொல்லி ஆனா நீங்க இந்த வாக்கியத்தை வச்சுட்டு இங்க அதிக சங்க வருதுன்னு எப்படி சொல்லலாம் அதிக சங்கை சொல்றவன் மேல ஆட்சேபம் அதுக்கு அவன் சொல்றான் அதிக சங்க சொல்ற இந்திரியகாரத் அவிருத்திராணியூதேசனோதமனவாதி வாக்கியமகாபூதம் இந்த பஞ்சமகாபூதங்களுடைய சாரமான அம்சம்தான் இந்திரிய ரூபத்துல நமக்கு கிடைக்கும் அப்போ அந்த பூதங்களுடைய சாரமான இந்திரியமே லயம் அடர்ந்து விடுத்துன்னு சொன்னா இந்த பூதமே லயம் அடைந்து விடுத்துன்னு பிரதானம் இந்திரியம் பிரதானம் இந்திரியம் இல்லா இந்திரிய இந்திரியம் இல்லாமல் எடுத்து நம்ம விஷயத்தை அனுபவிக்க முடியும் அதனால இந்திரியத்தை பஞ்ச மகாபூதங்களுக்கு ஒரு சாரமாக எழுத்துன்றதுனால சாரமான அந்த இந்திரியங்களே பிராண இடத்துல லயம் அடைஞ்சாச்சுன்னா அந்த பஞ்ச மகாபூதங்களும் லயம் அடைஞ்சா மாதிரி தான் அதனால இதை பத்தி தான் அந்த பூட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன்னு வச்சு ஆனா இந்த விஷயம் அவ்வளவு மனசுக்கு தெரிஞ்சே பரல இது இந்திரியம் மாத்திரம்தான் பிராணத்துக்கு லயமா இருக்குதுன்னு இந்த வாக்கியத்துல சரோஜகத்துன்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படி இருக்கிறது சந்தேகம் பூர்வாதிக்கரணத்தை சங்க வருது தெரியுது அப்படின்னு கேட்டால் சரி அது மாத்திர பூர்வாதிகரணத்துல இல்லாத வேற ஒரு விஷயம் இங்க இருக்கு அது சந்தேகத்தை கலப்பிவிடும் அப்படின்னு சொல்லி அது என்ன அப்ப உத்வேக பிரதிகாரையோர் விபத்து பிரஸ்தவ் பிராணம் ஆகாசங்கிறது தனி ஆகாசத்தை சொல்லிட்டு அதுக்கு மேல அந்த தேவையை வேற எதையுமே சொல்லுங்க அதோட முடித்து விட்டார் ஆனா இங்க இந்த சாக்கராயனர் பிரஸ்போதாவிற்கு உபதேசம் பண்ணும் போது பிராணா அப்படின்னு உபதேசம் பண்ணினார் இதே மாதிரி அந்த உட்காட்ட வந்து உட்கா இந்த என்னுடைய பக்திக்கு தேவகா என்னன்னு கேட்கும்போது அதுக்கு வந்து ஆதித்யா ஆதித்யோவாக்க அதுக்கப்புறம் அந்த பிரதிகத்தா பிரதிகாரப்படுற தேவகை என்னன்னு சொல்லும்போது அண்ணன் சிகோச்சம் இந்த ஆதித்யா அண்ணன் இது ரெண்டும் அகேகன பதார்த்தம் சொல்லியா சொல்லும்போது எல்லா பூதங்களும் எல்லா பிராணிகளும் இந்த ஆதித்தன கண்ணான பார்க்கறதாக வருது கண்ணானது உதிக்கிறது இதை பாத்திரம் சூரிய மண்டலம் இருக்கு ஜோதிஷ் இதுதான் அந்த உத்யசமஸ்திக்கு தேவதைன்னு அவர் சொன்னதாக அதே மாதிரி பிரதிகாரத்துல அண்ணன் தேவதைன்னு சொன்னாரு அதுவும் நம்ம சாப்பிடுற அண்ணன் தான் ஏன்னா சர்வானிமானி பூட்டானி அண்ணனவோ பிரதிகரமானது ஜீவன் தீவி அப்படின்னு அங்கடி இருக்க இந்த ஊகங்கள்ல அன்னத்தை சாப்பிட்டுதான் ஜீவிச்சுட்டு இருக்கு அப்படின்னா அந்த அண்ணன் என்னது பக்த விசேஷம் தான் அவர் சாப்பிடக்கூடிய அண்ணன் தான் இது ரெண்டும் பிரம்மம் இல்லைங்கிறது தீர்மானமா தெரியறது அப்ப சாக்கரின் சொன்ன மூணு உபதேசங்கள் ரெண்டு உபதேசம்ங்கிறது பிரம்மம் இல்லைன்னு தீர்மானமா தெரியறதுனால அதோட சேர்ந்து இந்த பிராணம்னு சொன்னதும் அபிரமமாகவே இருக்கலாம்னு பிரம்மம் இல்லையு சொல்லலாம் அப்படி ஆதி அன்னம் உடையோ பிரவணம் நிறுத்தியே